ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் துவாசீவிரத்தினுடைய பெருமையை பார்த்துனுவரோம் ஏகாதசிதினத்திலே உபவாசமிருந்து பகவானை பூஜை பண்ணி யாதிசி அன்றைய தினம் காலம் பாரணை பண்ணி பூர்த்தி பண்ண வேண்டியதான விரதம் இந்ததம் இந்த ஏகாதசி அன்றைய தினம் உபவாசம் பூஜை பாரணி இது மூணில் பாரணி ரொம்ப முக்கியம் இந்த பாரணியினுடைய முக்கியத்துவத்தை மகாபாரதம் ஒரு நமக்கு காண்பிக்கிறது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பண்ணுற காலத்தில் ஏகாதசி தினத்தில் உபவாசம் இருந்து துவாதசி தினத்தில் பாரணை பண்ணி பூர்த்தி பண்ணிட்டு வரா இந்த விரதத்தை அனுஷ்டிச்சின்னு அப்படி ஒரு சமயம் உபவாசம் இருந்து மறுநாளைக்கு காலம்பெற அல்பத்வாதசியாக அமைஞ்சிருக்கு சொன்னால் எட்டு மணிக்குள்ளே துவாதசி முடிஞ்சு போய்டுறது அப்படி துவாதசி வந்தால் எட்டு மணிக்குள்ளே பாரண பண்ணி பூர்த்தி பண்ணணும் அப்படி பாண்டவர்கள் இந்த விரதத்தை உபவாசம் மறுநாளைக்கு சீக்கிரமாக எழுந்து ஸ்நான சந்தைகளை முடித்து அனுஷ்டானங்களை முடித்து வைஷ்வதேவம்னு ஒரு அனுஷ்டானம் ஒவ்வொரு கிரகஸ்தனும் செய்ய வேண்டியதான ஒரு கர்மா அந்த வைஷ்வதேவத்தை பண்ணி அந்த அன்னத்தை காக்காய்க்கு போடணும் அப்படி தர்மபுத்திரும் இந்த வைஷ்வேவத்தை அனுஷ்டித்து காக்காய்க்கு அன்னம் போட்ட பிறகு வாசலில் வந்து பார்க்குறார் அப்படி வந்து பார்க்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது வாச வைஷ்வேவத்தை பண்ணிவிட்டு வாசலில் வந்து பார்க்கணும் கோதோக மாத்திர மங்கனே பிரதீ க்ஷேதா அப்படின்னு மகர்ஷி சொல்கிறார் வாசலில் வந்து ஆறு நிமிஷம் நிற்கணும் யாராவது அதிதிகள் வராளா போஜனத்துக்கு அப்படின்னு பார்க்கணும் ஆறு நிமிஷம் ஆன பிறகு மகாதேவான்னு சத்தம் போடணும் இறஞ்சி சப்து சப்தம் போடணும் யாராவது போஜனத்திற்கு இருக்கையில வரணும்னு கூப்பிடணும் அது காதில் விழுந்து யாராவது வரலான்னு பார்க்கணும் அப்படி வந்தால் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு முதல்ல பாரணை பண்ணி வச்சு பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுபோல் அனுஷ்டிக்கிறார் தர்மபுத்திரர் திரௌபதி அத்தனையும் தயார் செய்து வச்சிருக்கா தர்மபுத்திரர் வாசலில் வந்து யாராவது வராளான்னு அப்படி நின்று நின்று பார்த்துட்டுருக்கிற பொழுது தூரக்கு ஒரு மகர்ஷி வர்றத பார்த்தார் உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு யாரோ மகர்ஷி வரார்னு எதிர்பார்த்துருந்த பொழுது பக்கத்தில் வந்த பிறகு பார்த்தால் துர்வாச மகர்ஷி வரார் ஆஹாஹா வரணும் வரணும்னு அவரை வரவேற்று இன்றைய தினம் துவாதசி பாரண பண்ணணும் உங்களுடைய பாரணை இங்கே நடக்கணும்னு ஆசைப்படுறோம் அவசியம் நீங்கள் வரணும்னு அவரை கூப்பிட்டார் நான் இன்னும் ஆத்தியாத்மிக ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்கள் பாக்கி இருக்குது அதை முடிச்சுன்னு வரேன் நதி கரைக்கு போயினார் இன்றைய தினம் அல்பத்வாதிசியாக இருக்குது கொஞ்ச நாள் தான் துவாதிசி இருக்குது சீக்கிரம் நீங்கள் வந்து பாரணையை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார் தர்மபுத்திரர் அவசியம் நான் சீக்கிரம் முடிச்சுன்னு வரேன்னு நதிக்கரையை நோக்கி கிளம்பி போனார் துர்வாச மகர்ஷி அப்போது இலை போட்டு தயார் பண்ணி வச்சிருக்காள் திரௌபதி பாண்டவர்கள் காத்துன்ட்ருக்கா அப்படி இலை போட்டு வாசல்ல வாசல்ல பார்த்துட்டு இருக்கார் தர்மபுத்திரன் நாழி ஆயிண்டே இருக்கே துவாதசி முடிய போகிறதேன்னு பார்த்துட்டு இருக்கார் அந்த சமயத்தில் பகவான் உள்ளே வந்தார் ஆஹா வரணும் கிருஷ்ணா வரணும் வரணும்னு கூப்பிட்டு உபச்சரித்தார் भगवाने அப்போது भगवान கேட்டார் என்ன எதற்காக காத்துருக்கேள் யாராவது பாரணிக்கு வராளான்னு கேட்டார் அப்போது தர்மபுத்திரர் துர்வாச மகர்ஷி வந்தார் அவரை பாரணி பாரணைக்கு அழைச்சிருக்கோம் அவர் வரேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார் தர்மபுத்திரர் அப்படியா அவர் ரொம்ப கோபிஷ்டராச்சேவர் காலத்தில் வரணுமேவர் கொஞ்சம் தாமசமாக வந்தாலும் நீங்கள் தாமசமாக வந்துட்டேன்னு சொன்னால் கோபம் வந்துவிடும் அவருக்கு ரொம்ப கோப்பிஷ்டார் காலத்தில் வரணுமே அவர் வந்துடுவாரா அப்படின்னு பகவான் கேட்டார் அதற்காகத்தான் எதிர்பார்த்துருக்கோம் நதிக்கரையில் அனுஷ்டானம் அணிந்துருப்பார் பீமசேனனை அனுப்பி அவரை சொல்லலாம்னாலும் கவலையாக இருக்குது ஏன்னா பீமசேனனுக்கு கோபம் ஜாஸ்தி வரும் அங்கே போய் அவரை ஏதாவது பேச போக சண்டை வந்துட்டுதானால் ரிஷி சாபம் வந்துடும் என்ன சாப்பமோ தெரியல இப்போவே சிரமங்களை அனுபவிச்சுருக்கோம் இன்னும் ரிஷி சாபம் வேறு வந்துடும் கவலையாக இருக்குது யாரை அனுப்புறதுன்னு தெரியல ஆனால் இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்குது துவாதிசி அதற்குள் அவர் வந்து அவருக்கு தீர்த்தம் போட்டு அவர் பாரண முடித்த பிறகு நாங்கள் பாரண பண்ணணும் சமயம் ரொம்ப குறைச்சலாக இருக்குன்னு கவலைப்பட்டார் தர்மபுத்திரன் அப்போது பகவான் இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு பகவான் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வந்தார் அப்படி உள்ளே வந்து கையில் பழங்களை கொடுத்து இதை பச்சடி பண்ணுன்னு திரௌபதிக்கிட்டே கொடுக்குறார் திரௌபதி அந்த பழங்களை போட்டு பச்சடி பண்ணி கொண்டு வந்தார் அப்போது துளசி போட்டு தீர்த்தம் கொண்டு வர சொல்லி துளசி தீர்த்தம் நிவேதனம் பண்ண சொன்னார் பகவான் அப்படி கிருஷ்ணனுக்கு துளசி போட்ட தீர்த்தத்தை நிவேதனம் செய்து அந்த ஒரு உத்தர்ணி தீர்த்தம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டால் பாரண பண்ணின பலனுடோ அந்த பச்சடியையும் சாப்பிடணும் அந்த பழம் என்னென்ன நெல்லிக்காய் பழம் ஆமலக்கம் அந்த பழத்தை சப்படி பண்ணி அதை ஒரு உத்தரணி சாப்பிட சொன்னார் கிருஷ்ணன் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது அதற்குள் அவர் வந்து அவர் பாரண முடித்து நீங்கள் செய்ய முடியாது அப்படி இந்த துவாதசி முடியறதுக்குள்ளே நீங்கள் பாரணை செய்யலைன்னா ஏகாதசி உபவாசம் பலன் கிடைக்காதுங்கிறது ஒன்றும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்ததாக ஆகாது ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கலைன்னா பண்ணும்படியாக ஆகும் ரொம்ப பாப்பம் அது அப்படி இருக்கப்படாது நீங்கள் இந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்றதுனாலேயும் இந்த நெல்லிக்காய் போட்ட பச்சடியை சாப்பிட்றதுனாலேயும் பாரண பண்ண பண்ணினதாகவும் ஆகும் துர்வாச மகர்ஷி வந்ததும் அவருக்கு இந்த அன்னத்தை போட்டுட்டும் நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் சாப்பிட்ட சேஷத்தை அவருக்கு போட்டதாகவும் ஆகாதுன்னு பகவான் அவர்களுக்கு யோஜனை சொல்லி அப்படி பண்ண சொன்னார் அப்படி துளசி தீர்த்தமும் பச்சடியையும் அவர்கள் சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு ஏகாத்வாதசி விரதமானது பூர்த்தியாச்சு பிறகு வந்தார் துர்வாச மகர்ஷி வரணும் வரணும்னு வரவேற்றார் தர்மபுத்திரன் அப்போது துர்வாச மகர்ஷி கேட்டார் துவாதிசி முடிஞ்சு போயிடுத்து போல நீங்கள் எப்படி பாரணை பண்ணாமல் கேள் அப்படின்னு கேட்டார் அப்போது சொன்னார் இல்லை நாங்கள் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு பூர்த்தி பண்ணிட்டோம் துவாசி விரதத்தை நீங்கள் பாரணை பண்ணணும்னு சொன்னார் உடனே கோபம் வந்துடுத்து துர்வாச மகர்ஷிக்கு நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் எப்படி பாரண பண்ணலாம் அப்படி பண்ணக்கூடாதே நீங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிட்றதாக இல்லைன்னு கிளம்பினார் துர்வாச மகர்ஷி உடனே பாண்டவர்கள் திரௌபதியோடு கூட நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுண்டு துளசி தீர்த்தமும் அந்த நெல்லிக்காய் போட்ட பச்சடியையும் தான் நாங்கள் சாப்பிட்டோம் வேறு எதையும் நாங்கள் சாப்பிடலை அப்படின்னு சொன்ன உடனே துர்வாச மகர்ஷி தெரிஞ்சுட்டார் அந்த ஆமலக்கம் கலந்த பச்சடியை சாப்பிட்டால் பாரண பண்ணதாக ஆகும் அங்கே கூடியதான வஸ்துக்கள் சேஷமாக ஆகாதுன்னு தர்மம் சொல்கிறது தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதை தெரிஞ்சின்றார் துர்வாச மகர்ஷி பிறகு கோபத்தை விட்டுட்டு அங்கே பாரணையை முடிச்சுண்டு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு மகாபாரதம் இந்த சம்பவத்தை தெரிவிக்கிறது அப்படி அந்த நெல்லிக்காயையும் அகத்திக்கீரையையும் அன்றைய தினம் சேர்த்துக்கணும் சேர்த்துண்டு அந்த பாரணையை செய்தால் அந்த ஏகாதசியிலே முன்ன பின்னே இருந்த தோஷங்கள் போகும் அந்த துவாதிசி முடிகிறதுக்குள்ளே போஜனம் பண்ண முடியாற்ற போனால் துளசி தீர்த்தமாவது சாப்பிட்டு அந்த துவாதிசி விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிற இந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்